வெந்தகஸ்தே சபையின் கிறிஸ்துவ நர்ச்சேரி கூட்டங்கள் நவம்பர் இருபத்தி எட்டு டிசம்பர் ஒன்று வரை தினமும் மாலை ஆறு மணிக்கு பெந்தகொஸ்தே சபை வளாகம் ஜிஎஸ் மஹால் பின்புறம் குணவட்டம் வேலூர் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம் ரெண்டு நாளாக ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ரெண்டு நாளாகவும் ஏழு பதினாலு என் நாமம் தெரிக்கப்பட்ட நம்முடைய தேசத்துக்கு சேமம் உண்டாகணும் சபைக்கு சேமம் உண்டாகணும் இல்லாத குடும்பத்துக்கு சேமம் உண்டாகணும் ஓலியத்தில் ஒரு சேமம் உண்டாகணும்னு சொன்னால் முதல்ல நாம் செய்ய வேண்டியது நம்மை தாழ்த்தி நாம் ஜெவம் பண்ணி முகத்தை தேடி நம்முடைய பொருளாத வழிகளை விட்டு திரும்பணும் இந்த காரியங்களை நாம் செய்யும் தானாகவே தேசத்துக்கு ஒரு சேமம் ஒரு குணம் ஒரு விடுதலை ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் விமோச்சனம் கிடைக்கும் அது தேவனுடைய ஜனங்களுடைய கையில் தான் இருக்குது என் நாமம் தெரிக்கப்பட்ட என் ஜனங்கள் நமக்கெல்லாம் ஆண்டு நாமம் தரிக்கப்பட்டிருக்கா இரமியால வாசிங்க எங்களுக்கு உண்முடைய நாமம் தெரிக்கப்பட்டிருக்கிறதே தரிக்கப்பட்ட ஜனங்கள் ஜபிக்கும் பொழுது அந்த காரியம் சக்சஸ் ஆகும் ஏசை இரமியாலையா பதினாலு ஒன்பது பதினான்கு ஒன்பது என்ன எங்கள் தரிக்கப்பட்ட நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் நாம் தான் ஆண்டவுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தணும் முகத்தை தேடணும் தேவனுடைய முகத்தை தேடுங்கள் என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உடைய சங்கீதம் அவளு சொல்லுங்க என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உண்மை முகத்தையே தேடுவேன் என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னோம் அது நம்ம மேல விழுந்த ஒரு கடமை ஆண்டோட முகத்தை தேடும் முடியாக நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் அதனால ஆண்டவுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொல்லும் பொழுது நாம் தேடணும் என்னுடைய நாமந்தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் தேசத்துக்கு சேமத்தை தருவேன் நாம் கொஞ்ச நேரம் நம்மை தாழ்த்துவோம் இவ்வளோ நேரம் நீங்கள் ஜபிச்சிருக்கீங்க ஒரு சில நிமிடங்கள் நம்மை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஒரு ரெண்டு நிமிஷமோ மூணு நிமிஷமோ ஆண்டோடைய முகத்தை தேடுவோம் நமக்குள்ளே ஒரு விடுதலை வந்தால் தான் ஜபம் நல்லா போகும் ஜபிக்கும்போது ஒரு பெரிய அற்புதத்தை கத்தர் நம்முடைய நாட்களில் செய்வார் நாம கொஞ்ச நேரம் கொடுத்து ஜோம் நம்முடைய தேசத்துக்குள்ளே ஊழியர்களுக்கு எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் உமுடைய முகத்தை தேடுகிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை ஜபங்கள் தேசத்துக்கு சேமத்தை கொண்டு வரட்டும் ஐயா ஜனத்துக்கு நம் மூலமாய் என் மூலமாய் உங்கள் மூலமாய் ஒவ்வொரு மூலமாய் என்னென்ன ஆசிர்வாதங்கள் தேசத்துல சபையில குடும்பங்களில பிள்ளைகளுக்குள்ளே நமக்குள்ளே தடைபட்டு இருந்ததோ கத்திர அதெல்லாம் மாற்றி தடைபட்ட எல்லாவிதமான ஆசீர்வாதங்களையும் தேசத்துக்கும் சபைக்கும் குடும்பங்களுக்கும் தெய்வம் கிருபையாய் மறுபடியும் கட்லேட முடியா ஜோமனுவோம் நல்லா ஜோமனும் நல்லா ஜோமன இந்த ஜபம் முடியும் பொழுது சாபங்கள் தடைகள் மாறி போகணும் என் மூலமாய் ஆமா ஒரு நிமிஷம் ரோமர்ல வாசிங்க ஒருவன் மூலமாய் மரணம் ஒருவன் மூலமாய் ஒருவர் மூலமாய் ஜீவன் ஒருவர் மூலமாய் ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருந்தது ஒருவர் மூலமாய் ஜீவன் ஆளுகை செய்தது ரோமர் ஐந்து பதினேழு அல்லாமூலம் ஒருவனுடைய அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு ஒருவன் மூலமாய் மீறுதல் ஒருவன் மூலமாய் மரணம் ஈவின் வீட்டுல நாலு பேர் இருக்கும்போது ஒரு ஆள் பிரச்சனைக்குரிய ஆளா இருந்தா அந்த குடும்பம் முழுவதுமே பிரச்சனைக்கு சிக்குது பத்து பேர் இருக்கும்போது ஒரு ஆள் பிரச்சனை குடும்பமும் அசைது அப்படித்தானே அதுபோல நம் ஒருவன் மூலமா நம்ம ஒரு ஆள் மூலமாய் ஏதாவது மரணம் தடைகள் ஆசிர்வாத குறைவுகள் நம்முடைய குடும்பத்திலேயோ சபையிலேயோ ஊழியங்களிலேயோ தேசத்துக்கோ ஏதாவது இருக்குமானால் கத்தரதை மாற்றி கருவையாய் மூலமாய் உண்டான ஜீவன் போல நம் மூலமாய் மறுபடியும் ஜீவனும் விடுதலையும் ஆசீர்வாதமும் ஆரோக்கியமும் ஜெயமும் உண்டாக முடியாது ஒப்புக் கொடுத்து ஜோம் ஒரே ஒரு ஆள் மூலமாய் விடுதலை ஹலோ ஒரு ஆள் மூலமாய் தோல்வி ஒரு மரணம் ஆளுகை செய்யக்கூடாது ஆளுகை செய்யக்கூடாது தோல்வி ஆளுகை செய்யக்கூடாது தனிப்பட்ட விதத்திலேயோ மரணம் ஆளுகை செய்யக்கூடாது ஜீவன் ஆளுகை செய்ய முடியாது ஆசீர்வாதம் உண்டாக முடியாது உண்டாக முடியாது பரிபூர்ணம் உண்டாக முடியாது மரணம் ஆண்டு கொண்டது அல்லேலூயா மனுவாயை மறுஆளுகை செய்யுடால் இயேசு கிறிஸ்து என்ன ஒவ்வொருவராலே ஜீவனாளுகை செய்ததாலே என் மனுவாயை சபைக்குள்ளே ஜீவனாளுகை செயலே எங்க ஒவ்வொருவரோமாய் தேசத்துக்கு சபைக்கு குடும்பங்களுக்கு ஜீவனாளுகை செய்யவே ஓடபகத பலபகத பலபகத பலபகத பலபகத பலபகத பலபகத பலபகத பலபகத பலபகத பலபகத பலபகத ஆமென் நல்லா ஜோம் பண்ணுங்க இந்த பாயிண்டை வச்சு ஜோம் பண்ணுங்க கத்தாவே அறிந்தோ அறியாமலோ குடும்பத்துக்கு ஒரு மரணத்தை ஆளுகை செய்யக்கூடியவனாய் நான் காணப்படக்கூடாது அறிந்தோ அறியாமலோ இந்த சபைக்கு நான் ஒரு தடையா இருக்கக்கூடாது அறிந்தோ அறியாமலோ இந்த தேசத்தின் ஆசீர்வாதத்துக்கு நான் ஒரு தடையா இருக்கக்கூடாது அறிந்தோ அறியாமலோ இந்த ஊழியத்துக்கு நானும் ஒரு தடையா இருக்கக்கூடாது நீங்கள் உங்களை தாழ்த்துங்க நாம் எல்லாரும் நம்ம தாழ்த்துவோம் ஐமேன் ஒரு செத்தை ஈ முழு பரிமள தைலத்தையும் கெட்டு நாரிப்போக பண்ணும் இந்த சபையில நாம் ஒரு செத்த ஈயாக காணப்பட்டு விட கூடாது இந்த மகிமையான ஊழியத்தில் மாறிவிடக்கூடாது தாழ்த்தி போராடுங்க ஜீவன் உண்டாகட்டும் மரணம் பரிகரிக்கப்படட்டும் செத்தை ஈக்கள் பரிமளக்கார கெட்டுபோவே பண்ணவே நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது நாங்கள் ஒரு தரையா இருக்கக்கூடாது சகோதரனும் எந்த குடும்பத்துக்கும் தடையா கூடாது தடையா இருக்க கூடாது ஊழியத்துக்கு தடையா இருக்க இந்த ஜபத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியங்கள் குடும்ப காரியங்கள் வேலை காரியங்கள் தொழில் காரியங்கள் சரீரத்தில் உள்ள வியாதியின் போராட்டங்கள் குடும்பங்களில் உள்ள பிசாசின் தாக்குதல்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளதான நெருக்கமான சூழ்நிலைகள் தேவைகள் அவருடைய கண்ணீர்கள் இவைகள் எல்லாம் கத்தறிந்த நாட்கள் அறிந்து அதற்கு ஏற்றவண்ணமாக கத்தறிந்த நாட்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கிரியை செய்ய வேண்டும் பதிலை தேடி எதிர்பார்த்து காத்துக் பதில் கொடுக்க வேண்டும் பரிகாரத்தை ஒன்று வேண்டும் பிராய பலியாய் இயேசு பலியானார் அரபினால ஒவ்வொரு இன்றைக்கு இந்த ஜபத்தில் முழங்கால இருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய காரியங்களுக்கும் குடும்பத்தில் ஒவ்வொரு காரியங்களையும் கத்தர் பொருட்படுத்த கிரியை நடப்பிக்க முடியாது திட்டவட்டமான செயலை நடப்பிக்க முடியாது போராடுவோம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தாவு அவருடைய சஞ்சலம் தவிப்புகள் வியாதிகள் பிசாசின் போராட்டங்கள் வறுமைகள் கஷ்டங்கள் நெருக்கங்கள் எதுவானா ஆளும் அந்த ஒரு எந்தெந்த பிரச்சனையானே உம்மால முடியும் உமால கூடும் உம்மாலே ஆகும் கத்தர்கிய நடப்போ ஒவ்வொரு குடும்பங்களுடைய சஞ்சலம் தவிப்பு கண்ணீர் வேதனை பாரம் முழங்கால் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு விளைவுடைய காரியங்களுக்கும் பதில் கொடு பதில் திட்டவட்டமான பதிலை கட்டளை எடுவீராக நிரந்தரமான பதிலை கட்டளிடுவீராக தேவரீர் எல்லாம் அறிகிறவர் தேவரீர் எல்லாம் அறிகிறவர் கூட பதில் உள்ள பிரச்சனை பாராட்டங்க அவரே அவருடைய பாதைகள் எல்லா நீர் அறிவீர தௌத்திரா தௌதிரா தௌதரா ஜ ஒரு நேர்த்தியான பதிலை கட்டலிடம் நேர்த்தியான பதிலை கட்டலிடம் நேர்த்தியான பதிலை கட்டலிடம் se tangand mare val balale tungal mai pawe balale tatavambalannda rangal tatavambalannda se tangand singa da de tanga narane hallelujah men fall me down me to melangan bo main to melan do de tanga narane hallelujah shaba la ba ka ra ba ka da de melagan மாாங்க பா அம ீதியாய நேர்த்தியாய் நியாயமாக பதிலளிக்க முடியும் ஆமா